அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அருள் ஆற்றின் கண் நின்றான் பொல்லாத சூழக்கடும் அருள்வெஷ் அருள் வெஷினா அறம் துறவரம் ஏன்னா திருக்குறளில் அருள் தான் துறவர இயல் தொடங்குகிறது அதாவது முரையாக உலக வாழ்க்கையை வாழ்ந்து குடும்பத்தில் இருந்து நல்ல அறச்செயல்களை எல்லாம் செய்து மனதை பக்குவப்படுத்தி ஒரு ஐம்பது வயசு ஆனத்துக்கு பிறகு வாழ்க்கையினுடைய முறையை மாற்றிக்கொள்கிறான் அறிவுள்ள மனிதன் அதாவது உடல் வேறு உயிர் வேறு உயிருக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் இந்த உடலையே நான் என்று கருதி வாழ்வது பொருந்தாது என்ற ஒரு தெந்த அறிவு பார்வையை உடையவன் என்ன செய்கிறான் அருளை விரும்புகிறான் அருள் என்றால் இரக்கம் இரக்க குணத்தை வளர்க்கக்கூடிய வாழ்க்கை தான் துறவர வாழ்க்கை நீத்தார் பெருமையில சொல்லுவார் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் இந்த இடத்துல அறவோர் அப்படின்னு சொன்னால் துறவு வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் அவர்கள் வேதாந்தத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஆகவே அந்தத்தை அணவுகின்ற காரணத்தினாலே அவர்கள் அந்தணர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் ஆக வேதாந்த சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் அவர்கள் எந்த உயிர்களுக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்று சூரியன் சாட்சியாக இயற்கையினுடைய பல்வேறு அம்சங்களிலே விளங்குகின்ற இறைவனை சாட்சியாக கொண்டு விரதம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதுதான் அருளை ஒரு விரதமாக இறக்க குணத்தை அபயகுணம் என்றும் சொல்லது எல்லோருக்கும் அபயம் கொடுத்தல் என்னால் யாருக்கும் துன்பம் வராது என்பதை உணர்த்துதல் ஆக அத்தகைய வாழ்க்கையை விரும்பி துறவு ஆற்றின் கண் நின்றான் இந்த இடத்துல ஆற்றின்னா துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லற வாழ்க்கையில் நிற்கிறானாம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல ஆற்றின் கண் நின்றான் அப்படின்னு சொன்ன இல்லற வாழ்க்கையில் நிற்கின்றான் அர்த்தம் துறவு வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு இல்லறத்தை கடைபிடிக்கின்றவன் அர்த்தம் இல்லறத்தில் அவன் வந்து பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த பொருளை விரும்பி அந்த பொருளை அடையறதுக்கு முயற்சி பண்ணினானே ஆனால் என்ன ஆகும்னா அவனுக்கு அருளை வெளிப்படுத்தக்கூடிய துறவு வாழ்க்கையும் போயிடும் இல்லற வாழ்க்கையினுடைய பயனும் போய்விடும் ஆக இரண்டு வகையான அறங்களை அந்த துறவு வாழ்க்கைக்கு போக முடியாது இல்லற வாழ்க்கையிலும் பாவங்கள் சூழ்ந்துவிடும் அவனுடைய வாழ்க்கையில பழியும் பாவமும் சேர்ந்து துன்பத்தை அடைவான் அப்படிங்குறது கருத்து ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெக்கி ஆற்றினா இந்த இடத்துல இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு பொருளை விரும்பினானே ஆனால் என்ன ஆகும்னா பொல்லாத சூழக்கடும் பொல்லாத சூழக்கடும் சொன்ன அதுக்குரிய வஞ்சவக வழிகளை எல்லாம் நினைப்பானே ஆனால் அறத்தின் பயனடையாமல் அழிந்து போவான் அப்படின்னு அர்த்தம் பதவரையே சொல்லுகிறேன் அருள் அருளாகிய அறத்தை வெஷி விரும்பி ஆற்றின் கண் வழிமுறையாக வாயிலாக உள்ள இல்லற நெறியிலே நின்றான் நிற்கின்றவன் பொருள் பிறரது பொருளை வெஷ்கி விரும்பி பொல்லாத அதற்குரிய வஞ்சக வழிகளை சூழ நினைத்தால் கெடும் அறத்தின் பயனை அடையாமல் அழிந்து போவான் பிறவியை வீணாக்கியவனாவான் மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அடையாது மீண்டும் மீண்டும் கீழான உடல்களை எடுக்கக்கூடிய பிறவிகளுக்கு ஆளாகி விடுவான் துன்பங்களை நிறைய அனுபவிப்பான் இந்த குரலுடைய பொழிப்புறையையும் பார்த்துடுவோம் அருளாகி அறத்தை விரும்பி அதற்கு வாயிலாக வழிமுறையாக உள்ள இல்லற நெறியில் நிற்பவன் பிறரது பொருளை விரும்பி அதற்குரிய வஞ்சக வழிகளை நினைத்து பார்த்தானே ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையில் செய்த சிறிய அறங்களின் பயனைக்கூட அடையாமல் வாழ்க்கையின் குறிக்கோளை விட்டு விலகி வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டவன் ஆகிவிடுவான் என்பது கருத்து அருள் வெஷ்கி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக் கெடும் பொருள் பொல்லாத சூழ அப்படி படிக்கணும் ஆற்றின் கண் நின்றான் பொல்லாத சூழ பிறவியின் நோக்கம் கெட்டுவிடும் என்று புரிந்து வேண்டும் அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ